அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரமலானில் கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டால் வெளித்திருப்பார்கள் குடும்பத்தாரையும் எழுப்புவார்கள் நல்வணக்கம் புரிய முயற்சிப்பார்கள் மேலும் நபிசல்லாஹூ அலே வசலம் அவர்கள் தம் இல்லற தொடர்பை நிறுத்திக் கொள்வார்கள் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு முஸ்லிம் ஒன்று ஒன்று